அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் முயற்சி தன் மெய்வருத்த தன் உடலை வருத்தி முயற்சி செய்தால் ஒரு நாளும் அது வீண் போகாது என்பது கருத்து தெய்வத்தான் ஆகாது எனினும் ஊழ்வசத்தினால் ஒரு செயல் தடைப்படுமானாலும் இந்த இடத்துல தெய்வம்னு சொன்னால் ஊழம் நாம் இப்போ செய்கிற கர்மா வந்து பிறகு தெய்வமாக மாறுகிறது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வம்னா கடவுளுங்கிற அர்த்தம் இல்லை பூர்வ கர்ம தத் தெய்வம் இது முன்பு செய்த வினைகளுக்கு இப்பொழுது தெய்வம் என்று பெயர் ஆஹ் முன்னால நான் செய்த வினை இப்ப எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படி உபகாரம் பண்ணாம ஏதாவது பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நான் இப்போ பண்ற முயற்சி பாவத்தினால பலனை கொடுக்காம போகலாம் ஆனாலும் நான் இப்ப பண்ணின முயற்சி புண்ணியமா மாறி பிறகு நல்ல பலனை கொடுக்கத்தான் போகிறது அப்படிங்கிற கருத்து இந்த குரலிலே அமைந்திருக்கிறது உழைப்புக்கு கூலி இல்லாமல் போகாது முயற்சி செய்த அளவுக்கு செயல் நடந்துதான் தீரும் ஊழ்வினை என்று எண்ணி தளர்ச்சி அடையாமல் ஊக்கத்தோடு முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே உணர்த்துகிறார் திருவள்ளுவெருமான் தெய்வத்தான் ஆகாது எனினும் எனினும்னு சொல்லியிருக்கார் நிச்சயமா தெய்வம் அனுகிரகம் ஒருவேளை நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த ஊழ சரியா வேலை செய்யலைன்னான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னது ஊழினால் பொருள் செயல் பெறான் ஆயினும் அப்படின்னு அர்த்தம் என்றது ஊழினால் ஊழுனா முன்வினை பயன் முன்வின முன்னாலே செய்த ஏதோ தவறுகளால் ஊழுங்கிறது ஆகூள் போகூள்னு இருக்குது ஊழியல்ல படித்தா தெரியும் ஆகூள்னா இன்பத்தை ஆக்கி கொடுக்கக்கூடிய ஊழ் போகூள்னா இன்பத்தை போக்கக்கூடிய ஊழ் அப்படின்னு என்று இருக்குது ஊழினால் பொருள் செயல் இந்த ஊழத்தான் நாம் விதி தெய்வம் அப்படின்லாம் சொல்கிறோம் ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணாலும் அதுக்கு பொருள் கிடைக்கல ஆள் பலம் கிடைக்கலன்னாலும் கூட நம்முடைய முயற்சி வீணா போக முயற்சியால் பெறுவானாக அப்படின்னு வழிகாட்டினார் அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் என்று கூறியது ஊழினால் பொருள் செயல் இவற்றை பெறாமல் போனாலும் கூட முயற்சியால் பெற முயல்வானாக என்று வழிகாட்டினார் என்று நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அது எதுவும் தெய்வ செயல் என்று நினைப்பவர்களுக்கு தெய்வத்தான் ஆகாது தெய்வத்தினால மட்டும் ஆகாது ஓம் முயற்சியும் வேணும் ஆஹ் முயற்சி இல்லாமல் இறை அருள் பயனை தராது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அறிவிலும் ஒழுக்கத்திலும் மேம்பட்ட பெரியோர்கள் முயற்சியை ஊழை விட மேலானது என்று போற்றினார்கள் முயற்சி செய்ய முடியாத கோழைகள்தான் முன்வினை பயனை கூட்டுவிக்கும் ஊழை உயர்வென்று போற்றுவர் ஹிதோபதேசம்ங்கிற ஒரு நூல்ல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு உத்தியோகிணம் புருஷ சிம்மமுபை திலமீ தெய்வே நேயமிதி கா புருஷா வதந்தி தெய்வம் நிகத்திய குரு பௌருஷமாத்மசக்தியா எத்னே கிருத்தேயதி ந சித்தியதி கோத்திரதோஷா என்னுடைய பொருள் முயற்சியுள்ள மனித சிங்கத்தைத்தான் திருமகள் நாடுகிறாள் விதி விதி என்று அறிவிலிகளே புலம்புவர் விதியை மீறி மனோபலத்துடன் முயற்சியுடன் செயல் புரிவாயாக வெற்றி கிடைக்காவிட்டாலும் முயற்சியே இன்பம் இதில் என்ன குறை காண வேண்டி இருக்கிறது என்பது கருத்து விடாது தனுவீர்ச்சையும் முயற்சி மேன்மேல் பொருளை மிக வளர்க்கும் கடாது சுற்று நட்பினர்த்தம் கிளையும் தாங்கும் யாவர்க்கும் தடாத உபகாரமும் புரியும் தடன் தாமரை ஆளையும் சேர்க்கும் படாத ஊழ் வந்துடுகாரும் பயனே விளைக்கும் பழியின்றாம் ஜெகவீர பாண்டியனாருங்கிறவர் அவரே எழுதிய பாடல் போல இது தோன்றுகிறது உடம்பில் விடாம பண்ற முயற்சி மேலே மேலே பொருளை வளர்த்து கொடுக்கும் சுற்றத்தாரையெல்லாம் எல்லாம் எல்லாரையும் கிளையும் தாங்கக்கூடிய சக்தி உடையது எல்லாருக்கும் விடாம தடையில்லாத உபகாரத்தையும் பண்ணலாம் தடம் தாமரையால்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியும் கொண்டு வந்து சேர்க்கும் தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் நிச்சயமா பயன் கொடுக்கும் பழி வராது அப்படின்னு அழகான ஒரு பாடலை இதில் இயற்றி இருக்கிற உடலால் இடையராது முயற்சி செய்வதால் பொருள் நிறைய கிடைக்கும் சுற்றத்தாரையும் நட்பையும் கவனித்துக் கொள்ள முடியும் எல்லோருக்கும் உதவ முடியும் திருமகளும் இவனிடத்தில் வருவாள் ஊழினால் துன்பம் ஏற்பட்ட காலத்திலும் முயற்சி நன்மையையே செய்யும் அதனால் பழி ஏற்படாது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருங்கிறது தமிழ்நாட்டு பழமொழி பதவரை பார்க்கலாம் தெய்வத்தான் முன் தீவினைகளால் ஆகாதனினும் இப்போது மேற்கொள்ளப்படும் வினைகள் பயன்களை தராவிட்டாலும் முயற்சி தளராமல் இடைவிடாமல் மேற்கொள்ளப்படும் முயற்சியானது தன்மை உயிர் தனக்கிடமாகிய உடலின் வருத்த முயற்சிக்கேற்ற கூலி பயனை உறுதியாக தரும் கொடுக்கும் முன் தீவினைகளால் இப்பொழுது மேற்கொள்ளப்படும் வினைகள் பயன்களை தராவிட்டாலும் தளராமல் இடைவிடாமல் மேற்கொள்ளப்படும் முயற்சியானது உயிர் தனக்கிடமாகிய உடலின் முயற்சிக்கேற்ற பயனை உறுதியாக கொடுக்கும் முன்வினையை கருத்தில் கொள்ளாமல் முயல வேண்டும் என்பதும் அம்முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என்பதும் எனினும் முயற்சி தன் மெய்வருத்தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான